மேலும் பெண்களுக்கு உரோமம் தோன்றாதிருப்பதற்கு காரணம் ஆணிடத்தில் மூன்றும் பெண்ணிடத்தில் நான்குமாக இருப்பதால் பெண்களுக்கு தலை புருவம் இமைக்கு மேல் மூக்கின் உட்புறம் கைமூலம் லிங்கத்தடி இவைகள் தவிர மற்ற இடங்களில் உரோமம் தோன்றாது அருகியிருக்கும் உரோமம் விசேஷம் மற்ற இடங்களில் உண்டாவது தத்துவக்கெடுதி மேலும் ரோமம் தோன்றாதிருக்கிற இடங்களெல்லாம் விந்துவாகிய பிரகாசம் அதிகமாக இருக்கும் மேற்படி விந்துக்கள் மோவாய் மார்பு ஸ்தனத்தின் கீழ்ப்புறம் இவைகளில் நிரம்பி இருக்கின்றன அதனால் பெண்பாகம் ரோமம் இல்லை பரமாத்மா ஜீவாத்மா என்னும் இரண்டின் நித்தியா நித்தியங்களையும் பிண்டபேதத்தில் உயர்வு தாழ்வையும் காரிய காரண சம்பந்தங்களையும் தெரிவித்தல் யாதெனில் சாமானியம் விசேடம் என்று ஜீவன் இரண்டு இவற்றில் சிறந்தது சாமானியம் தாழ்ந்தது விசேடம் ஜீவன் இரண்டு என்பது எவ்வாறு எனில் ஆன்மகாரணம் சாமானியம் ஆன்மகாரியம் விசேஷம் சாமானியம் என்பது ஆன்ம அறிவு விசேடம் என்பது மன அறிவு இவை பூர்வோத்தரமாயிருக்கின்றன பூர்வம் என்பது லிங்கஸ்தானம் உத்தரம் என்பது பிந்துஸ்தானம் ஆதலால் சிருஷ்டிக்கு காரணம் லிங்கம் ஆதலால் சாமானிய ஜீவன் காரணப்பட விசேஷ ஜீவன் காரியப்படும் விசேஷ ஜீவ சம்பந்தமில்லாத பட்சத்தில் சிருஷ்டி காரியப்படாது இது சாதாரண பாகம் அசாதாரண சம்புபக்ஷ சிருஷ்டியில் சாமானியத்தை கொண்டே விசேடத்தை வெளிப்படுத்தி கொள்ளலாம் சாமானியம் சந்தானம் விசேடம் அதற்குள் அடங்கியிருக்கும் பிரமாணம் யாதெனில் அங்குலிகளில் நகத்திற்கு அடி சந்தானமும் வளர்ச்சி விசேடமும் போல மேலும் நெற்றியில் ரோமம் உண்டாகாத வஸ்துக்களெல்லாம் ஆன்மகாரண அறிவு காரியப்பட்டது மிருகாதிகளுக்கு உரோமம் உண்டானபடியால் ஆன்மகாரண அறிவு காரண காரணமாய் அருகி இருக்கின்றது எப்படியெனில் சர்வேசுரன் என்னும் நாமத்தின் பிரத்யேக ஆத்ம வஸ்து எங்கும் பூரணமாயிருப்பது இயற்கை உண்மை ஏகதேசம் ஆதலால் கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனிதர் தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உத்தமம் இதன்றி சமய மத ஏற்பாட்டில் மகான்கள் குழுவுக்குறி அடையாளங்களாக விக்கிரக பேதமாகிய சிலா லோக தாரு தந்த இஷ்டி முதலியவைகளில் கடவுள் காரியப்படுவது சரியை கிரியாதி பேதம் எட்டில் சரியையில் சரியை கிரியையில் சரியை இவ்விரண்டையும் செய்கின்ற மந்தர்களினது நியாயம் மேலும் அதில் தோன்றி அனுகிரகிப்பதும் சாலம் அருள் உருவமான அறிவே உருவம் கொண்ட சிவத்தை அறிவாலே அறிவது உண்மை மேலும் அனலுக்கு கற்பூரம் பஞ்சு கரி கட்டை முதலிய வஸ்துக்களில் அக்னி சீக்கிரம் காரியப்படும் கதலி முதலிய வஸ்துக்களில் காரியப்படுவது தாமசம் அதுபோல் பக்குவான்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி மூன்று தேகமும் அத்தருணமே வரும் பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தால் வாழையினிடத்தில் அக்னி காரியப்படுவது போலாம் ஆதலால் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு அபக்குவிகள் தங்கள் செயற்கை குணங்களாகிய ராகத்துவேஷாதிகளை நீக்கல் வேண்டும் சினம் வெகுளி முதலியவற்றையும் நீக்கல் வேண்டும்